அவர்களுடன் நாங்கள் ஒரு பயணத்தில் சிரமம் ஏற்பட்டது அப்போது அப்துல்லாஹிபின் உபயனும் நயவன் ஜகன் நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்களிடம் உள்ளவர்களுக்கு செலவு செய்யாதீர்கள் இதன் மூலம் அவர்கள் விருண்டுவார்கள் என்று கூறிவிட்டு நாங்கள் மதீனா விட்டால் அங்குள்ள கண்ணியமிக்கவர் முஸ்லிமான மிக இழிவானவரை வெளியேற்றுவார் என்றும் கூறினான் அவர்களிடம் அவன் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து நான் அவ்வாறு கூறவில்லை என்று சத்தியம் செய்தான் அப்பொழுது நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் ஜெயித் அலி அல்லாஹும் அவர்கள் பொய் கூறிவிட்டார் என்று மக்கள் பேசினர் இவ்வாறு இவர்கள் கூறியதால் என் உள்ளத்தில் கவலை ஏற்பட்டது அத்தியாயம் ஒன்றாவது இறக்கினான் பின்பு என்னை குறை கூறி அவர்களை மன்னித்தர வேண்டி நபிசல்லும் அலைஹி வசலம் அவர்கள் அவர்களுக்கு துவா செய்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்களின் தலையை தூங்கவிட்டுக் கொண்டனர் புகாரி पूज्यम पूज्य मुसलिम इन